ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமஹே நமையே அவியம் பரியுமித்தியம் கூட்டஸ்மலம் துவன் சேந்திர சர்வற்ற சமபுத்தே பிராப் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் து ஆனால் ஏ எவர்கள் அக்ஷரம் அக்ஷரம்னா இங்கே அழியாத அந்த தூய உணர்வு தத்துவத்தை அனிர் தேசியம் சொற்களால் குறித்து காட்ட முடியாத அந்த உணர்வு தத்துவத்தை அவ்வக்தம் இந்திரியங்களுக்கும் அதாவது சென்சார்கன்ஸுக்கு ஆப்செக்டிஃபை பண்ண முடியாது யார் அதை அறிந்து கொள்கிறார்களோ சர்வத்ரகம் எங்கும் நீக்கமர நிறைந்த அச்சிந்தியம் சிந்திக்க முடியாதது கூட்டஸ்தம் அச்சலம் துவம் அசையாமல் நிலைத்திருக்கின்ற அடுத்தது என்ன சன்னியம் ஏந்திரிய கிராமம் நான் இந்த ஸ்லோகத்தோட ஆர்டர்லயே போறேன் இந்திரிய கிராமம் சந்நியம்ய இந்திரிய கூட்டங்களை அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளிலெல்லாம் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம்ங்கிற புலன்களில் செல்ல ஒட்டாமல் அறிவின் துணை கொண்டு ஆன்மீக சாதனைகளின் துணை கொண்டு கட்டுப்பாட்டிலே வைத்திருத்தல் அதுக்கு பேரு இந்திரிய கிராமம் சென்ஸ் ஆர்கன்ஸ் கிராமன்னு சொன்னா சமூகம் குரூப் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இவைகள் எல்லாம் சந்நியம்ய நன்றாக அற வழியிலே ஆண்டவனிடத்திலே பக்தி வைத்து சத் சங்கத்திலே இருந்து கட்டுப்படுத்தி சர்வத்திர சமபுத்தையா எங்கும் யாரிடத்திலையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமபுத்தின்னு சொன்னா யாரையும் உயர்வாவும் தாழ்வாகவும் எந்த விதத்திலையும் கருதுறதில்லை எல்லாரையும் அவரவர்களை அப்படி இப்படியே பார்க்கிறான் அப்படின்னு அல்லது எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை காண்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆக எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தத்துவத்தை காண்கின்றவனாய் விருப்பு வெறுப்பு அற்றவனாய் சர்வத்த சமபுத்தே பிராப்னுவந்தி மாமேவ இன்னொரு வழியை முடிச்சிருவோம் அப்புறம் இது சொன்னா சரியா இருக்கும் சர்வபூத ஹிதே ரதாக எல்லோருக்கும் நன்மையையே செய்ய வேண்டும் என்பதில் மகிழ்ச்சி முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய சக்திக்குட்பட்ட வரையில எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிறவர்கள் தங்களால உடம்பால செய்ய முடியலனாலும் மனசால பறந்து விரிந்த மனசோட உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிறவன் சர்வ பூத ஹிதே ரதாகா சர்வன்னா எல்லோருடைய பூத்தன்னா இருக்கக்கூடிய உயிர்கள் ஹிதே ஹிதேன்னா நன்மையை ரதாகா நன்மையில் ரதாகா மகிழ்பவர்கள் அனைத்து உடலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களின் நன்மையில் மகிழ்ச்சி அடைபவர்கள் அவர்கள் தான் என்ன ஆகும்னா தே அவர்கள் மாமேவ பிராப்னுவந்தி தே பிராப்னுவந்தி மாமேவ அப்படிங்கறத இப்படி படிக்கணும் தே அவர்கள் மாமேவ என்ன ஏ அடைகிறார்கள் அடைகிறார்கள்னா அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை தங்களுடைய உண்மை ஸ்வரூபமாகவே உணர்கிறார்கள் அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அவர்களே இறைவனை அடைகிறார்கள் ஆகவே விஸ்வரூப உபாசனை பண்ணுகிறவர்கள் மிகச்சிறந்தவர்கள்தான் ஆனா இந்த அரூப அக்ஷர உபாசனை பண்ணுகிறவர்கள் ஞானயோக சாதனையை கடைப்பிடிப்பவர்கள் இறைவனை அடைகிறார்கள் இறைவனை அடைகிறார்கள்னா எங்கும் நீக்கமறை நிறைந்துள்ள இறைவனை தங்களுடைய உள்ளத்திலேயே தங்களுடைய உணர்வாகவே உணர்கிறார்கள் என்பது கருத்து தொடர்ந்து நாளைக்கு நாம அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து தான் படிக்கணும் அப்போ இது முழுமையா அர்த்தம் கொடுக்கும் முதல் ஸ்லோகத்தில் இப்ப நம்ம படித்த இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் முதல்ல ஈஸ்வரனுடைய இறைவனுடைய அறுவை இலக்கணங்கள் அருப லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டது ரெண்டாவது ஸ்லோகத்தில் அதுக்கு வேண்டிய தகுதிகள் சொல்லப்பட்டன அதனுடைய பிரயோஜனமும் சொல்லப்பட்டது ஆக இறைவனுடைய அருவ இலக்கணமும் அவரை வழிபடுவதற்கான தகுதிகளும் அவ்வாறு இறைவனை அறிவதன் மூலம் கிடைக்கின்ற பயனும் சொல்லப்பட்டது மோட்சந்தான் அதற்கு பலன் ஈஸ்வர பிராப்தி அதற்கு பலன் பரமானந்த பிராப்தி ஈஸ்வர பிராப்தி எல்லாம் ஒன்றுதான் ஏத்வரமேஷ்யம் அவ்வக்தம் பரியுபாசத்தை சர்வத் கம சிந்தியஞ்ச கூட்டஸ்தலம் துவம் சந்நியம் ஏந்திரிய